ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நம் தர்மங்களை ஒவ்வொன்றாக தர்மசாஸ்திரம் காட்டக்கூடியதான வரிசையில் பார்த்துனு வகிறோம் தற்சமயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் ஒரு விஷஜரமானது பரவி வருவதனாலே ஒருவரும் வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு சட்டம் பிறப்பிச்சிருக்கு இதை நாம் அனைவரும் கட்டாயம் பின்பற்றணும் அப்போதான் நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் இந்த விஷஜரத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம் இதை மனதில் வச்சுக்கணும் அதே சமயம் இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தர்ப்பண தினம் வந்தால் எப்படி தர்ப்பணத்தை அனுஷ்டிப்பது என்று ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருக்க உத்தியோக ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூரில் தங்க அந்த வெளியூரில் தங்கி இரு தங்கியிருக்கிற நேரத்தில் இது மாதிரி அங்கேயே தங்கும்படியாக ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு கையில் தர்பயம் இல்லை எள்ளும் இல்லை தர்ப்பண தினமாக இருக்குது அந்த தர்ப்பணத்தை எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இதற்கு தர்மசாஸ்திரம் சொல்கிற வழியில் நாம் பதில் பார்க்கிற பொழுது நாம் செய்யக்கூடியதான பித்திருக்கலை உத்தேசித்து செய்ய வேண்டியதான தர்ப்பணத்தில் அஞ்சு வஸ்துக்கள் ரொம்ப முக்கியம் அதாவது தேசம் நாம் தர்ப்பணம் செய்யக்கூடியதான இடம் ஜலம் தர்பை கருப்பு எள்ளு முத்ரா முத்ரானா பித்ரு தீர்த்தம் அப்படின்னு பித்திருதர்ப்பணம் எப்படி நாம் செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டிய ஒரு முறை இது அஞ்சும் ரொம்ப முக்கியம் தர்ப்பணத்தில் அப்படி தர்பயமிச்சுண்டு ஆஹ்யபூர்வம் தன்மந்திரை ஆஸ்தீரியுபான் கோத்திரநாமஸ்வதாக்காரை தர்பே தனுபூர்வசா என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது கீழே தர்பய பரப்பி அந்த பரப்பின தர்பேயில எழுநாளே பிதர்க்களே ஆவாகனம் பண்ணி அதன் மேலே தர்ப்பணம் பண்ணணும் அந்த எல்லை எப்படி எடுத்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தான் கூட தர்மசாஸ்திரம் விரிவாக காண்பிச்சிருக்கு திலகிரகணே தர்ஜன்யங்குஷ்டயோகம் வர்ஜயேத் சாராட்சசி முத்ரா அப்படின்னு காத்தியாயனர் என்கிற மகரிஷி சொல்கிறார் அதாவது நாம் எல்லை எடு கையில் எடுத்துக்கிற பொழுது ஆள்காட்டி வரல் அல்லது நடுவிரல் இவைகள்னாலே எல் எடுக்கப்படாது ஆள்காட்டி வரல் நடுவிரல் இவைகள்னாலே எல்லை எடுத்தால் அதற்கு இராட்சசி அப்படி எல்லை எடுத்து நாம் பிதற்களை ஆவாகனம் பண்ணினாலோ தர்ப்பணம் பண்ணினாலோ அது இராட்சசர்களுக்குத்தான் போய் சேரும் பிதர்க்களை போய் சேராது அப்போது எல்லை எப்படி எடுத்துக்கணும்னா தக்ஷிணா அஞ்சலோ திலான் பிரக்ஷிபேத் அப்படின்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் ஆவாகனம் பண்ணுற பொழுது வலதுகை கட்டவரல்னால எடுத்துக்கணும் எல்லை ஈரப்படுத்தி கொண்டு எல்லை எல்லை தொட்டால் கையில் ஒட்டிக்கும் அப்படி தான் ஆவாகனம் பண்ணணும் தர்ப்பணம் பண்ணுற பொழுதும் கட்டவரலுக்கு கீழே உள்ள பாகத்தில் ஈரப்படுத்தி கொண்டு எல்லை எடுத்துட்டு பிதீர்த்தத்தினால தர்ப்பணம் பண்ணணும் பிதிரு தீர்த்தம் கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் நடுவழியாக ஜலம் விழுந்தால் அதற்கு பிதிரு தீர்த்தம்னு பேர் அதுதான் பிதிரு முத்ரா அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தர்ப்பணம் பண்ணணும் இப்போது நாம் வெளியூரில் இருக்கிற பொழுது கையில் தர்ப்பம் இல்லை அப்படின்னா அப்போ எதில் பிதர்களை ஆவாகனம் பண்ணி பண்ணுறது அப்படின்னா இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சவியான்வாரப்தேன பாணினா தற்பஜேத் திலாபாவே சுவர்ணேன தர்பயிர்வா எத்த அசுச்சிஸ்தலம் வா தர்பீனம் வா காமப்சு தர்பயேத் அதாவது தர்ப இல்லை அப்படின்னா தர்பாத்தியாக பன்னெண்டு வஸ்துக்களை சொல்லியிருக்க தர்பம் இருக்கணும் தர்ப இல்லைன்னா விஸ்வாமித்ரம்னு தர்பயில ஒரு ஜாதி அதை வச்சுக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா எவைனு ஒரு தானியம் வரும் அந்த தானியத்தினுடைய அடியில் உள்ள அந்த வைக்கல் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பொழுது அருகம்புல்லும் வச்சுக்கலாம் அல்லது நாணல் இவைகள்லாம் தர்ப்ப ஜாத்தியாக சொல்லப்பட்டிருக்கு அதை கீழே பரப்பி அதில் அவாகனம் பண்ணி தர்ப்பணம் பண்ணலாம் அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தங்கம் கையில் மோதிரம் போட்டுருப்போம் அந்த மோதரத்தை வச்சு அதில் பித்தர்க்களை அவாகனம் பண்ணி தர்ப்பணம் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லை எள்ளும் இல்லை கையில் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் கையில் மோதரம் போட்டுண்டு கையில் தீர்த்தத்தை எடுத்து பித்ரு மந்திரம் சொல்லி தர்ப்பணம் பண்ணினாலே போகிறும் அந்த தர்ப்பணம் செய்ததாக ஆயிடுறது அந்த பித்திரு தீர்த்தம்னு சொல்லப்படுறதான கட்டவரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் நடுவில் அந்தந்த மந்திரங்களை சொல்லி கோத்திரம் பெயர்களை சொல்லி அந்த வழியாக நாம் தீர்த்தத்தை விட்டுட்டாலே தர்ப்பணம் ஆகிடுறது தர்ப இல்லைங்கிறதுனாலேயோ எள் இல்லைங்கிறதுனாலேயோ தர்ப்பணத்தை அப்படி கழக்க பார்க்க உட்கார்ந்துண்டு பித்ரு தீர்த்தமாக செய்யும் செய்தாலே போகும் இது இந்த நெருக்கடியான சூழலில் மாத்திரமில்லை நாம் ஏதோ ஒரு விஷயமாக ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அங்கே போன பிறகு நாம் கேள்விப்படுறோம் அது ஒரு புண்ணியக்ஷேத்திரம் அது அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படின்னு காதலை விழுந்தால் புண்ணியக்ஷேத்திரத்துக்கு நாம் போனால் நம்முடைய பித்திருக்கள் அனைவரும் அங்கே வரா நம்மை எதிர்பார்க்கிறான்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு அங்கே போனால் அது புண்ணியக்ஷேத்ரம்னு காதலை விழுந்தால் உடனே தர்ப்பணம் பண்ணணும் அங்கே கையில் தர்ப்ப எள்ளு இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம் கையில் ஜலம் எடுத்துக்கொண்டு பித்ரு தீர்த்தமாக மந்திரம் சொல்லி தர்ப்பணம் பண்ணினாலே போகிறோம் ஆனால் இது மாதிரி நெருக்கடி சமயத்தில் அதை கடைபிடிக்கணும் எப்பொழுதுமே தர்ப எல் இல்லாமல் தர்ப்பணம் செய்யப்படாது இது மாதிரி நெருக்கடியான சூழல் வந்துட்டது அப்படின்னா அந்த சமயத்தில் அப்படி செய்யணும் கிழக்கை பார்க்க உட்கார்ந்து பித்ரு தீர்த்தத்தினாலே விட்டால் தெற்கு பார்க்க நம்முடைய கை போயிடும் அப்படிதான் எப்பொழுது தர்ப்பணம் பண்ணினாலும் அப்படிதான் பண்ணணும் ஆசீனஹா பிராங்முக கொரியாது தட்சிணாபிமுகோஞ்சலி அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது கிழக்க பார்க்க உட்கார்ந்து கையை மடித்து கட்ட வரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் ஜலம் விழறது போல பண்ணினால் அப்போது நம்முடைய கை தெற்க பார்க்க போயிடுறது அதுதான் பித்ரு தீர்த்தம்னு பேர் தெற்க பார்க்க உட்கார்ந்து நாம் கையை மடித்து பண்ணினால் நம்முடைய கை மேற்க பார்க்க போயிடும் அப்படி செய்யப்படாது எங்கே தர்ப்பணம்னு நாம் எங்கே பண்ணினாலும் பித்திருக்களை உத்தேசித்து தர்ப்பணம் அப்படின்னு எங்கே பண்ணினாலும் இதுதான் முறை கிழக்க பார்க்க உட்காரணம் அப்படி கையை மடித்து பித்ரு தீர்த்தத்தினால பண்ணணும் அப்படி நாம் தீர்த்தத்தை அந்த மந்திரத்தை சொல்லி தர்ப்பணம் பண்ணினாலே போகும் பித்திருக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்றது மந்திரம் தெரியாதே அப்படின்னா அது நம்முடைய தவறு தான் காரணம் அந்த மந்திரத்தை நாம் கட்டாயம் சொல்லி வச்சுக்கணும் படிச்சு வச்சுக்கணும் நாம் பாஷை தெரியாமல் எந்த ஊருக்கும் போகிறதில்லையே ஏதோ ஒரு பாஷையை கற்றுன்னு தானே போகிறோம் அதே போல் தான் தர்ப்பண மந்திரங்களை நாம் சொல்லி வச்சுக்கணும் நாம் வச்சிருந்துருக்கக்கூடியதான ஃபோன்லேயே அந்த வசதிகள் எல்லாம் கூட இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அந்த மந்திரத்தை நாம் எப்பொழுதும் கையில் வச்சுக்கணும் அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி ஜலம் மாத்திரம் விட்டுட்டாலும் போரும் தர்ப்பணம் ஆயிடுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது விடக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் அதை செய்ததாக செய்தணும் என்கிறது தான் தர்மசாஸ்திரத்தின் நோக்கம் என்கிறது பார்க்கிறோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்